அவர்கள் உயர்ந்த தட்டுகளில் சாப்பிட்டதே இல்லை மேலும் அவர்கள் இறக்கும் வரை மிருதுவான ரொட்டிகளையும் கூட சாப்பிட்டதில்லை நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மற்றொரு அறிவிப்பில் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் தன் கண்களால் மொடி நீக்கப்பட்டு தோளுடன் தீயில் சுட்டு பொறிக்கப்பட்ட ஆட்டை பார்த்ததே இல்லை என்று உள்ளது